வணக்கம் நசுனியின் நித்தம் குர்முத்து இன்று திரு வே இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள கண்ணோட்டம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகளால் ஈசா கதை ஒன்று ஒன்று முயல்கள் எல்லாம் கூடின எதனை கண்டும் அஞ்சு அஞ்சு ஓடும் தம் வாழ்வை நினைத்து வருந்தின ஓயாத துன்பத்தில் ஆழ்ந்து வருந்துவதை விட தற்கொலை செய்து கொண்டு இறப்பதே மேல் என்று அவை கருதின காட்டில் வாழும் முயல்கள் அனைத்தும் திரண்டு மலை உச்சியை நோக்கி நடந்தன உச்சியிலிருந்து கீழே மடுவில் குதித்து இறக்க துணிந்தன முயல்களின் கூட்டத்தை கண்டதும் மடுவின் கரையில் உள்ள தவளைகள் எல்லாம் அஞ்சி மடுவுக்குள் பாய்ந்து மறைந்தன சாக முயல்கள் வியப்புடன் தவளைகளை கூர்ந்து கவனித்தன உலகில் தங்களுக்கு மட்டும் அச்சம் நிறைந்த வாழ்வு இல்லை தங்களைவிட அஞ்சி தவளைகளும் இருக்கின்றன என்பதை கண்ட முயல்களுக்கு ஆறுதல் ஏற்பட்டது கதை நுட்பமானது அழிவிறக்கத்திலும் சுய இரக்கத்திலும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காட்டிலும் துன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் ஏற்படுகிறது எந்த மனிதன் தன்னுடைய கவலைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு அடுத்தவர்கள் துயரத்தை நீக்க முன்வருகிறானோ அவனே சான்றோம் பொழுது கூட உள்ளுக்குள் சப்திக்கும் ஒரு ஓசை இடைவிடாது ஒழித்துக் கொண்டிருக்கும் மெல்லிய நாதம் மனதின் அடிப்பகுதியில் சில்வென்று பரவும் இசை ஆகியவைிப்புணவின் அடையாள அன்பு எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அது எல்லை கோட்டுக்குள்ளேயே தங்கிவிடுகிறது ஆனால் அன்பு முடிகிற இடத்தில் கருணை தொடங்குகிறது கருணைக்கு எல்லை இல்லை அது எவ்வளவு விரிவடையும் இயல்பு கொண்டது அன்பு உணர்வு கருணை செயல்பாடும் சேர்ந்தது உடல் ஆத்ம சுகத்திற்கும் இடையில் அன்பு நின்று கருணை மனிதர்களை மீறியது பூவுக்கும் வெளிப்பட்டு பிரபாகமாக எடுக்கும் அளப்பரிய அடிமண ஊற்றுதான் எந்த உயிர் காயப்பட்டாலும் காயப்படுவது மானுடமாக இருந்தால் அது கண்ணோட்டம் அவைக்கு நெல்லிக்கணி கொடுப்பது அன்பு மயிலுக்கு போர்வை தந்தது கண்ணோட்டம் முல்லைக்கு தேர் கொடுத்தது அருள் கண்ணோட்டத்தின் விளிம்பில் அருள் தோன்றும் நாம் நம் பக்கத்தைப்பிடி எரியும்போது தண்ணீருடன் ஓடுவது அன்பு ஒரிசாவில் புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கசிந்துருகி பணவிடையை அனுப்புவது கண்ணோட்டம் அன்புதான் அஸ்திவாரம் அது முதல் படியாக இருந்தால்தான் கருணை என்கிற சிகரத்தை எட்ட முடியும் அண்டை வீட்டு கருணைக்கே இறக்கப்படாதவனால் அண்டை மாநிலத்தவருக்காக இறக்கப்பட முடியாது அன்புக்கும் கருணைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கலாம் சான்றாண்மையின் முதல் பண்பு அன்பு என்று கூறிய வள்ளுவர் என்பது ஒரே அது நீராக ஓடும்போது ஒரு தன்மையையும் பணியாக ஈருகும் போது வேறு ஒரு தன்மையையும் ஆவியாக எழும்போது இன்னொரு தன்மையையும் பெற்றிருப்பது போல் அன்பின் தன்மையை பல்வேறு நிலைகளில் மாறுபட்டுக் கொண்டே இருக்கிறது அன்புதான் ஆனால் அது செயல்படும் நிலையில் பல பரிமாணங்களை அடைய முடியும் வெளிப்படும் போது அந்த அன்பு கடை நிலையில் கிடைக்கிறது கருணையாக மாறும்போது அது உச்சத்தை அடைகிறது கருணை ஒரு ரசவாதம் குறைவாக மதிக்கப்படும் உலோகங்களை உயர்ந்த மதிப்புடைய உலோகங்களாக மாற்றுவது ரசவாதம் அன்பை கருணையாக மாற்றுவது ரசவாதம் நன்றி வணக்கம்